प्रपन्न ிஜாத்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணாஹே நம கஷந்த க்ரம்ஷேகே சித்திர் கமவன் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நாலாவது அயத்தில் பதினோராத்துல யார் எந்த பிரயோஜனத்தை விரும்பி எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரயோஜனத்தை கொடுக்குறேன் நிறைய பேர் மெட்டீரியல் ரிசல்ட்டை தான் கேட்குறார்கள் அவர்களுக்கு இந்த லௌகிகமான விஷய சுக பலனை கேட்டு பிரார்த்தனை பண்ணுகிறவர்களுக்கு அதை நான் கொடுக்குறேன் ஆத்மக்யானம் வேணும்னு அதையும் நான் கொடுப்பேன் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நான் போட்டு கொடுத்த வேதமார்க்க பாதையில் தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் எப்போவுமே கர்மத்தை ஒழுங்காக பண்ணுறா ஜனங்களுக்கு கர்ம தான் நிறைய பேருக்கு ருச்சி அதாவது விஷய சுகத்தை தான் விரும்பி அதுக்குரிய காரியத்தை பண்ணுகிறார்கள் ஆத்ம சுகத்துக்கான ஞானத்தை விரும்புகிறவர்கள் மிக குறைவுங்கிறது பொருள் கர்மனாம் சித்திம் காங்க்ஷந்த ஜனாக இக தேவதாக எஜந்தே அதாவது கர்ம பலனை விரும்பக்கூடியவர்கள் தேவதைகளை பூஜை பண்ணுகிறார்கள் லௌகிகமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள் ஒரு பக்கம் இந்திராதி தேவர்கள் அக்னி முதலான தேவதைகள் இந்த சுவாமியை பூஜை பண்ணினா இந்த பலன் கிடைக்கும் அந்த சுவாமியை பூஜை பண்ணினால் இந்த துக்கம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூலமான எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து வழிபடுகிறவர்கள் மிக குறைவு ஆகையினால் தேவதைகளெல்லாம் அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் இதை பற்றி ஏழாவது அத்தியாயத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறார் அந்தந்த தேவதைகள் மூலம் நான் தான் அனுகிரகம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறார் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தோராவது ஸ்லோகத்தில் பகவான் யாம் யாம் தனும் பக்தா ஸ்ர்தையார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமே அப்படி சொல்லி இதை பற்றியே இன்னும் விஸ்தாரமாக அங்கே விளக்கி சொல்லுவார் ஆக ரெண்டாவது வரையில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் மனுஷே லோக்கே கர்மஜா சித்திஹி க்ஷிப்ரம்ஹி பவதி மனுஷ சரீரத்தில் இருக்கிறவனுக்குத்தான் இந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கிற கர்மங்கள்ல அதில் ஸ்ரத்தா பக்தி உள்ள மனுஷனுக்குத்தான் தகுதி இருக்கு அவனுக்கு அந்த கர்மத்தை ஸ்ரத்தையோட பண்ணினா அந்த பலன்கள்லாம் கிடைக்கிறது அர்த்தகாம லௌகிக பலன்கள் இகலோக பலன் பலலோக பலன் எல்லாம் கிடைக்கிறது அதுக்காகத்தான் அவன் முயற்சி பண்ணுகிறான் பெரும்பாலானவர்கள் ஞானத்தை பெறுவதற்கு முக்தி அடைவதற்கு முயற்சி பண்ணுறது இந்த உலக வாழ்க்கை இன்னும் சிறப்பான வாழ்க்கையாக இன்னும் இகலோக வாழ்க்கையினுடைய வசதிகளை கூட்டுறது புலநின்பங்களை அதிகமாக அனுபவிக்கிறது இதுக்கப்புறம் வேற உடம்பு கிடைச்சாலும் அதுவும் பெட்டர் பாடியாக இருக்கணும் சிறந்த உடம்பு கிடைச்சி அதுலேயும் சுகம் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோட எப்போ பார்த்தாலும் நிறைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வைதிக கர்மங்களை பூஜைகளை இதைத்தான் செய்கிறார்கள் அது ஓரளவில் நிறுத்தணுங்கிறது கருத்து ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது மனசு வர்றதில்லை கொஞ்ச நாள் ஆனால் புண்ணியத்தில் வரத்தான் செய்யும் அதை பற்றின கருத்துக்களை நம்ம தொடர்ந்து படிப்போம் ஆக பகவான் இங்கே இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா பெரும்பாலானவர்கள் ஞானத்தை பெறுவதற்கோ மோட்சத்தை அடைவதற்கோ முயற்சி பண்ணுறதில்லை அதை அடைஞ்சாலும் கர்மம் பண்ண முடியும் ஆனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளாமல் மெட்டீரியல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கர்மாக்களை ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை தான் செய்ய விரும்புகிறார்கள் ஏன்னால் அதுக்கு ரிசல்ட் கொஞ்சம் இதோடு ஒப்பிட்டு பார்க்குறபோது அதில் சீக்கிரம் கிடைக்கிறதாக அவர்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறது ஏன்னால் இது ரொம்ப கடினம் என்று நினைக்கிறார்கள் ஞான மார்க்கத்தை கடினம் என்றும் கர்ம மார்க்கம் சுலபம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் விஷயம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைக தேவதா